நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் ஆலிவ் ஆயில் தேவையான அளவு உப்பு ருசி கேற்ப தேவையான அளவு ரெட் சில்லி பிளேக்ஸ் தேவையான அளவு ஆலிவ் ஃப்ரூட் கிரீன் கலர் மூணு மிக்சட் ஹர்ப்ஸ் தேவையான அளவு செலாச்சீஸ் அல்லது மொதரில்லா சீஸ் பிப்டி கிராம் மைதா இருபது கிராம் பட்டர் முப்பது எம்எல் செய்முறை புறக்கோலிய நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பூவா கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு பற்களை பொடியா சாப் பண்ணி வச்சிருவோம் நம்ம ரெட் சில்லி பிளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அலபினாஸ் தேவையான அளவு எடுத்து வச்சிருவோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேக வச்சு வச்சிடலாம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க தண்ணி கொதிச்சதும் இந்த ஃபாஸ்டாக அதில் போட்டு நல்லா வேக வச்சிருவோம் ஃபாஸ்ட்டாக வந்து சாஃப்டாக வேகணும் சாஃப்டாக வேந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடித்தட்டில் கொட்டி தண்ணியை நல்லா வடிகட்டிடுவோம் வடிகட்டிட்டு அப்புறம் பிளெயின் வாட்டர் ஊற்றி மறுபடியும் அதை வடிகட்டுவோம் வடிக்கட்டினா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஸ்டவ் பைச்சிக்கலாம் ஸ்டவ் பை தச்சிட்டு வானல் வச்சுட்டு வானல் காய்ஞ்சதும் நம்ம ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடுவோம் ஆயில் காயந்ததும் பூண்டு பற்கள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வதக்கினதும் நம்ம பிரக்கோலி போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது ஒரு பாத்திரம் தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம வந்து இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ்க்கு என்ன பண்ணும் அளவு சொ இருபது கிராம் மைதா முப்பது எம்எல் பட்டர் இதுதான் நம்ம ஒயிட் சாஸ்க்கு பயன்படுத்த வேண்டியது அளவு கூடினாலோ குறைஞ்சாலோ டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுருவோம் பேன் காய்ஞ்சதும் நம்ம பட்டர் ஊற்றிடலாம் பட்டர் காய்ச்சதும் நம்ம இந்த மைதாவை போட்டு நல்லா அதில் வறுத்துக்கலாம் மயிலை நல்லா வறுத்துக்கணும் நல்லா மனமாக வாசனை வரும் இல்லையா அது வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணி அதை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அதில் பால் மிக்ஸ் பண்ணுவோம் பால் அப்படியே கலந்துட்டு நல்லா கல்லூடுவோம் கல்லாம் கட்டி தட்டாமல் நல்லா கலந்துட்டு அப்புறம் மறுபடியும் அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற நல்லா வேக விடுவோம் பாலோடு அந்த மைதா மிக்ஸ் ஆகி சாஸ் கண்டி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அந்த திக்காக வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஃபாஸ்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இந்த சாஸில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா சாஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புரோக்கோலி வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் எடுத்து இதோட கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அலப்பினோஸ் அது வந்து மெக்சிகன் சில்லிஸ் அலப்பீஸ்ன்றது அலப்பினோஸ்ன்றது அதை எடுத்து அதில் போட்டுடுவோம் போட்டு கலந்து விட்டுட்டு ரெட் சில்லி ஃளேக்ஸும் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆலிவ் ஃப்ரூட்டை சொல்லிக்க இல்லையா ஆலிவ் பழங்கள் பச்சை கலர் எடுத்துக்கலாம் அதை வந்து கட் பண்ணி அந்த கொட்டையை எண்ணிக்கிட்டு அதை வந்து நல்ல அழகாக போட்டு கலந்துருவோம் கலந்துட்டு சீஸ் போட்டுடலாம் செடா சீஸும் அதில் இல்லாத சீஸ் நமக்கு கிடைக்குதோ அதை எடுத்து அது கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ஹேர்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா நமக்கு என்ன ஹேர்ஸ் கிடைக்குதோ அருகானோ இல்லைன்னா பேசல் நமக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து மேலே அழகா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரக்கோலி ஃபாஸ்டா தயார் இது வந்து சாதாரணமா பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட முடியும் கல்யாண வீட்டுங்கள பெரிய பெரிய கல்யாண வீட்டுங்கள கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்